الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن ابي تغ غير الاسلام دينا فلن يقبل من وهو في الاخره من الخاسرين وقال ايضا وما اخاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وقال ايضا وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم سيأتي على الناس زمانن لا يبقى من الاسلام الا اسمه ولا من القران الا رسمه او كما قال صلى الله عليه وسلم فهل انئتم الله سبحانه وتعالى ورعنكم ورتابم இறுதி நபி முகமது சல்லு அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாவுங்கள் தபியா முஸ்லிம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடி இருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா குசுகள் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு அப்படியான் அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றும் தவிர்த்து தகுவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இத்தகுள்ளாசு கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே சமகாலத்திலே சர்வதேச அமைப்பிலே முஸ்லிம்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் பாதகமான விளைவுகளும் நம்மால் மட்டிட முடியாத அளவு மிக உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்ற ஒரு தருவாயில் நாம் பெற்றிருக்கிறோம் முஸ்லிம்களுக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனை முஸ்லிம்களுடைய கல்வியில் பிரச்சனை முஸ்லிம்களுடைய ஊர்களில் பிரச்சனை முஸ்லிம்களுடைய பசாரிலே பிரச்சனை முஸ்லிம்களுடைய பிரயாணத்தில் பிரச்சனை முஸ்லிம்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் பிரச்சினை இஸ்லாம் அல்லாதவர்களுடைய உள்ளத்தில் முஸ்லிம்களை பற்றிய ஒரு கசப்பான ஒரு உணர்வு பதிந்திருக்கின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்றால் யாரும் அதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது இல்லாமல் ஆக்குவதற்கு பல தலைப்புகளிலே பல மாநாடுகளும் பல கட்டுரைகளும் பல செய்திகளும் பல பிரசங்கங்களும் பல உரைகளும் பல ஆலோசனை கூட்டங்களும் நடக்கத்தான் செய்கின்றன ஆனால் குறைந்த பாடில்லை நாளுக்கு நாள் கூடி செல்கின்றது கனிமணவர்களே பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது உருவாகிறது அந்த பிரச்சினை இல்லாமல் ஆக்குவதற்கு அல்லாவும் ரசூலும் காட்டிய வழிமுறைகள் எவை என்பதை பற்றி சிந்திக்கின்ற கருத்துக்கொள்கின்ற எழுதுகின்ற பேசுகின்ற விவாதிக்கின்ற அமைப்புகள் மிக குறைவுன்னால் கசப்பான உண்மை அது கண்ணியமானவர்களே முஸ்லிம்களை பற்றிய கசப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறதே தவிர இஸ்லாத்தை பற்றிய கசப்புணர்வு என்ற அந்த வார்த்தை பொய்யான ஒரு பிரகடனம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்று முஸ்லிம்களிடம் என்ன இல்லை முஸ்லீம்களிடம் அறிவாளிகள் இல்லையா இளமானி தொடக்கம் கலாநிதி வரைக்கும் பேராசிரியர்கள் வரைக்கும் விஞ்ஞானிகள் வரைக்கும் தாராளமாக இருக்கிறார்கள் வைத்தியத்துறையிலே கொடி கட்டி பறக்கிறார்கள் எல்லா வணிகத்துறையிலே கொடி கட்டி பறக்கிறார்கள் செல்வந்தர்களும் இருக்கிறார்கள் சொத்து செல்வம் காணி பூமி உரிமையாளர்களும் இருக்கிறார்கள் செல்வாக்குள்ளவர்களும் இருக்கிறார்கள் பெரிய பெரிய கௌரவமான குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் துறை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களில் இல்லை என்பதனால பிரச்சனை என்று வினா தொடுத்தால் இல்லை என்பது பதில் துறை சார்ந்தவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் ஏன் பிரச்சினை முஸ்லிம்களை பற்றி உலகத்திலே ஏன் கசப்புணர்வு என்று நாம் நமக்கே வினாவை தொடுத்து நாமே விடையை முன்வைக்கலாம் முஸ்லிம்களிடம் வாழ்க்கை இல்லை முஸ்லிம்கள் என்று பி ஏ பட்டம் வாங்கிவிட்டார்கள் முஸ்லீம்கள் வாங்கிவிட்டார்கள் முஸ்லிம் மாணவர்கள் நை நே எடுத்து விட்டார்கள் முஸ்லிம் மாணவர்கள் அப்ளை பண்ணி அங்கு படிக்கிறார்கள் மேற்படிப்பை தொடர்கிறார்கள் வியாபாரத்தில் படிக்கட்டி பறக்கிறார்கள் ஆனால் கண்ணியமானவர்களே பட்டம் பதவிகளுக்கு முஸ்லிம்களில் குறைக்க கிடையாது ஆனால் முஸ்லிம்களிடம் முஸ்லிம் என்ற பெயர் இன்னும் அல்லாவின் பார்வையில் பூர்த்தியாகவில்லை முஸ்லிம் என்றால் யார் என்று நவியவர்கள் சொன்ன வரைவிலக்கணத்தின் படி நாம் இல்லை இது கசப்பு ஆனால் உண்மை பத்து முடித்து விட்டோம் உம்ரா முப்பது முடித்து விட்டோம் பத்து வருடம் வரதாசம் மூன்று உம்ரா முப்பது உம்ரா பத்து ஹஜ் குறானி ஓதை கிழித்து விட்டோம் மணிகளை எல்லாம் கலட்டி வீசிவிட்டோம் மந்தளவும் தொழுது தொழுது நெட்டி விட்டது சதற்கால ஜான தர்மங்கள் இபாதத்துகள் கொடி ஆனால் ஒரு முஸ்லிம் யார் என்று நபியவர்கள் சொன்ன வரைவு இலக்கணத்தில் நம்பில் அதிகமானவர்கள் செயலாகிவிட்டோம் முஸ்லிம் என்றால் யார் தொழுகையாறு என்றால் யார் என்று தெரியும் தெரியும் ஒவ்வொரு துறையிலும் இந்த பெயர்ப்பட்டவர்கள் யார் என்றால் வரைவிளக்கணம் இருக்கிறது கண்ணியமானால் யார் என்ற வினாவுக்கு நம்முடைய வாழ்க்கை பதிலளிக்குமா ஒரு என்றால் யார் அல் முஸ்லிம் மண் சலிம் அல் முஸ்லிமோ நம் ஒரு முஸ்லீம் கட்டகரிக்குள் என்னதான் பட்டம் வாங்கினாலும் முஸ்லிம் என்ற பெயரை எடுக்காத பட்டம் முதலாவது வாங்க வேண்டிய பட்டம் அல்லாவிட முஸ்லிம் பட்டம் முதலாவது சமூகத்திலே நாம் எடுக்க வேண்டிய பட்டம் முஸ்லிம் பட்டம் முஸ்லிம் ஒரு தகுதி இருக்கிறது கனிமன் முஸ்லிம் முஸ்லிமும் இஸ்லாமி வயதி இந்த வரைவிலக்கணத்துக்குள்ளே யார் இல்லையோ பயப்பட வேண்டும் அச்சப்பட வேண்டும்ிருந்து அழ வேண்டும் நான் இன்னும் முஸ்லிம் என்ற பெயரை எடுக்காமல் வாழ்கிறேன் பல பேருக்கு பிறந்த பங்கு விளையாடல் என்ற வயதைத் தாண்டிவிட்டேன் பல கதைகளுக்கு உரிமையாளராக மாறிவிட்டேன் பல ஏக்கர் காணிகளுடைய உரிமையாளராக மாறிவிட்டேன் அரசியலிலே பாராளுமன்றம் வரைக்கும் சென்று விட்டேன் அமைச்சராகிவிட்டேன் ஆனால் இன்னும் நான் முஸ்லிம் ஆகவில்லை களிமா சொல்வது சான்று வாழ்க்கொழுது அவர் செயலியர் அவர் அவுட் எனவே கண்டிப்பாக முஸ்லிம் ஆகின்ற பணிகளை நாம் மேற்கொண்டால் நமக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் தானாக குறையும் யாருக்கு சொல்ல முடியும் நான் முஸ்லீம் சொல்ல முடியும் என்றால் இந்த வரைவிட கடம் இருக்க வேண்டும் முஸ்லிம் இஸ் யாருடைய சொல் செயல் சொல்லும் செயலும் பெரு முஸ்லிம்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் கொடுக்காதோ அவர் முஸ்லிம் யார் தப்ப முடியும் இது நமக்கு வருகின்ற பத்து பிரச்சனைகளிலே எட்டு பிரச்சனை நமது இனத்தை சேர்ந்தவருடைய பிரச்சனை உதாரண சொல்கிறேன் உதாரணம் சத்து விலங்கத்தான் வேண்டும் வியாபாரிகள் ஒரு மாதத்துக்கு உதாரணம் யதார்த்த பூர்வமானது அந்த செக்கூட ஓடர்களுடைய வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சைலை நோட்டமிட்டால் முஸ்லிம் உடைய செக்கல்லவா உங்களுக்கு ஒரு கோடி வர இருக்கிறது என்றால் எண்பது லட்சம் முஸ்லிம் பெற வேண்டியது அல்லவா உங்களுடைய ஒரு ஏக்கர் காணி பறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை பறித்தவன் ஒரு முஸ்லீம் அல்லவா வட்டியிலே கொடி கட்டி பறக்கின்ற பட்டியலை தொகுத்தால் அதை உச்சவட்டத்திலே இருக்கின்றவர் வட்டி திட்டியால் ஒரு முஸ்லீம் அல்லவா உங்களுக்கு எதிராக இருக்கிறார் என்றால் தேடி பார்த்தார் அவர் ஒரு முஸ்லீம் அல்லவா சகோதரர் சொல்வார் வீடு கட்டும் பொழுது என்னுடைய வேண்டும் என நீங்கள் கட்டலாம் எடுத்து ஒரு உறவுக்காரர் வீடு கட்டுகிறார் பக்கத்து வீடு மாற்று மத சகோதரனுடைய வீடு கத்திருந்த பொழுது அவர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய மதில நீங்கள் கட்டினர் பரவாயில்லை நான் பூரண ஒத்துழைப்பேன் நம்ம முஸ்லீம் கட்டினாலும் பட்டிசதிப்பான் முஸ்லிமுக்கு முஸ்லிம் சுரோகம் செய்தால் அவன் முஸ்லீம் அல்லியானிகி வயதில் அவன் முஸ்லீம் இல்லை இப்பொழுது கண்ணியமானவர்களே நான் ஒரு முஸ்லிமா என்ற வினாவுக்கு கூட நம்மிடம் பதில் இல்லாமல் தொழிகட்டி பறந்த பயன் பத்தம் வாங்கி என்ன பயன் பதவி வாங்கி என்ன பயன் மந்திரி பதவி என்ன இந்த பயன் ஊரிலே பெரிய கௌரவம் பெற்ற இந்த பயன் முஸ்லீம் ஆகவில்லை முஸ்லீம்களுக்கு நடந்திருப்பது இரத்தம் கொண்டு சிகப்பாக காட்டுகிறது சில முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் கண்ணியமான முஸ்லிம்களை ஒரு மிருகங்களாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு எடுத்துச் செல்கிறது இப்பொழுது கண்ணியமானவர்களே முஸ்லிம் வரைவிலக்கணத்துக்குள்ளே நாம் உட்படுவதற்கு நபி சொல்லி சொல்லம் அவர்கள் எந்த அளவு என்பதை வரலாற்று ரீதியாக பார்ப்போம் முஸ்லீம்கள் அசைவுகள் தன்னுடைய என்ன ஆலோசனைகள் தன்னுடைய கருத்துக்கள் நடவடிக்கைகள் பெற முஸ்லிம்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாவிட்டால் அவர் முஸ்லீம் கண்ணியமானவர்களே முஸ்லிங்களா என்று கேட்டால் என்ன பதில் சொல்கிறோம் அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நரிசல்ல பின்பற்றுகிறோம் கலீமானவர்களே முஸ்லீம்களிடம் இஸ்லாம் வராத வரை துவேசங்களும் பாதகமான நிலைமைகளும் தூரமாகாது எவ்வளவு புத்திஜீவிகள் எந்த நாட்டில் சந்திர மண்டலத்திலே உட்கார்ந்து ஆலோசித்தாலும் முஸ்லிம் முஸ்லிம் ஆகாமல் பிறத்திலே தீராது பொறாமை நம்ம யாரு முஸ்லிமோடு முஸ்லிம் மாற்று மதத்தவனுடன் சிரிக்கின்ற சிரிப்பு முஸ்லிமோடு சிரிக்காத காலம் நரி கிறிஸ்துமஸ் சொல்கின்றவன் சரான் சொல்லாத காலம் கட்டி பேச்சே சொல்கின்றவர் பங்களிக்காத காலம் இஸ்லாமத்துக்கு எதிரான மதங்களுக்கு அள்ளி செலவழிக்கின்றவர் மசிதிக்கு பத்து ரூபாய் செலவழிக்காத காலம் என்றால் இவரை ஒரு முஸ்லீம் என்று சொல்ல முடியுமா எங்கிருக்கிறோம் மசிதிக்கு சந்தா கட்டாதவர் அந்த வார்த்தை பொருத்தம் நினைக்கிறேன் தன்சனுக்கு பல்லாயிரம் செலவழிக்கின்ற காலம் வசதிக்கு சந்தா கொடுக்காதவர் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விற்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு சுகிச்சம் வடிவும் கிடையாது எனவே முஸ்லீம்கள் முஸ்லிம் ஆக ஒரு முக்கியமான ஒரு தருவாய்ந்திருக்கிறோம் நபித்தான் முயற்சித்தார்கள் எல்லா துறையிலும் கண்காணித்தார்கள் ஈமானை கண்காணித்தார்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் பொருளாதார நெருக்கடியா கணவன் மனைவி கிடையாது பிரச்சனையா பக்கத்து வீட்டோடு பிரச்சனையா வந்தாலும் முஸ்லிம் அல்லாவோடு தொடர்பாக அல்லாவோடு எந்த தேவாலயத்துக்கும் சென்று நூல் கட்ட மாட்டார் மஞ்சப்படவைக்காரிடம் சென்று மந்திரிக்க மாட்டார் என்ன பிரச்சனை வந்தாலும் யாரோ சூனியம் செய்து விட்டார்கள் என்று சிந்திக்க மாட்டார் அல்லாவை நோக்குவார் ஈமான் ஈமானுடைய கண்ணியமான முக்கிய உச்சகட்டம் நம்மிடம் இல்லாதது ஆகப்பெரிய நமது வீழ்ச்சிக்கு காரணம் ஈமான் எல்லா கட்டங்களிலும் அல்லா நிறமைகளை ஏற்படுத்துகின்றவன் அல்லாஹ் ஒரு தொழிலை தந்தவன் அல்லாஹ் அந்த தொழில் மூலம் ரிஸ்கை தருபவன் அல்லா தொழில் தெய்வம் அல்ல தெய்வமாக பார்ப்பது நாஸ்தீகம் தொழில் இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை வியாபாரம் இல்லாவிட்டால் ரெஸ்ட் கிடைக்காது என்று நோக்கத்தில் வட்டி சம்பந்தப்படக்கூடாது ஏமாற்றம் சம்பந்தப்படக்கூடாது கலப்படம் சம்பந்தப்படக்கூடாது எல்லா தலைப்பையும் பின்னால் தெளிவாக இணைப்பேன் சான்றோடு முன்னுரை ஈவானுடைய தலைப்பிலே எத்தனை பேர் சீராக இருக்கிறோம் எந்த கட்டத்திலும் கூட சித்திரவதை செய்யப்படும் அவர்கள் மனிதர்கள் அடிப்படையிலே சில ஆத்திர கவலையோடு நபிசல்லும் வந்து யாரும் சூழல் இப்படி சிரமம் இப்படி அடி இப்படி உதை இப்படி பட்டினி இப்படி வறுமை முறையிட்டார்கள் இவ்வளவு கண்ணியமானவர்களே நபி அவர்கள் அவ உணர் பார்த்து ஈமானை வளர்க்கின்ற பேச்சை பேசினார்கள் நீங்கள் இப்படி கஷ்டப்படுவதை முறையிடுகிறீர்கள் அல்லாவுடைய சோதனை முன்னோர்களுக்கு இதைவிட பணமாக வந்தது இதைவிட வேகமாக மிக கடினமாக சோதிக்கப்பட்டார்கள் இரண்டாக பிளக்கப்பட்டார்கள் இரும்பு சீப்புகளால் வாழப்பட்டார்கள் அவர்களுடைய பார்த்து உங்களுடைய அல்லாவை முன்னோக்க வைத்தார்கள் முஸ்லிம்களை முஸ்லீமாக மாற்றுகின்ற பணி உண்மையான முஸ்லீமுக்கும் உண்மையான முஸ்லிமுக்கும் அறுபெயர் தன்மோமின் முஸ்லிமுத்தியாசம் விளங்குகின்ற சொல்கிறேன் லை பல்பில் இருந்து வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது உள்ளே மின்சாரம் இருக்கிறது மின்சாரம் கட்டாயினால் பட்ட ஏற்பட்டால் பல்பு இருக்கும் வெளிச்சம் வராது முஸ்லிமுடைய உடம்பிருக்கும் இஸ்லாம் வெளியாகாது உள்ளத்தில் ஈமில்லாவிட்டால் எப்படி சாதனங்களுக்கு மின்சாரம் உந்து சக்தியாக இருக்கிறதோ முஸ்லிமிடம் இருந்து இஸ்லாம் வெளியாகுவதற்கு ஈமான் என்ற கரண்ட் தேவை வித்தியாசம் கரண்ட் கனெக்ஷன் சரியாக இருக்கின்ற ஒரு முஸ்லீமுக்கு பேருதான் இரண்டும் வெவ்வேறு ஓமீனாக மாறுவார் எப்பொழுது மின்சாரம் அந்த கருவியோடு இணைகின்ற பொழுது அந்த அந்த கருவியிலிருந்து அந்த பிரயோசனம் வெளியாகும் மைக்கிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் தடை ஏற்பட்டுவிட்டால் இந்த மைக் அப்படி இருக்கும் நான் பேசுவேன் இந்த என்னுடைய நேரடி ஓசை எந்த அளவு கேட்குமோ அந்த அளவு கேட்கும் இந்த மைக்கின் மூலம் ஒலிபெருக்கையின் மூலம் கேட்கின்ற அந்த ஓசை தலைவரும் இந்த ஒலிபெருக்க இருக்கிறது அதனுடைய பவர் கனெக்ஷன் கட்டாக இருக்கிறது அதனுடைய செயற்பாடு அப்படியே மந்தப்போக்கில் இருக்கிறது செயல் அற்றது அதுபோன்றதான் முஸ்லிமிடம் ஈமான் இல்லாவிட்டால் அவர் உடம்பிருக்கும் அவருடைய உறுப்பிருக்கும் வெளியாகின்ற இஸ்லாம் வெளியாகாது சிலவேளை இஸ்லாத்துக்கு மாற்றமான விடயங்கள் கல்வெளியாகும் ஆபத்து கல்வெளியாகும் கண்ணி மகளிர் அடைய வேண்டும் இபாதட் இபாதத் முக்கியமான சில விடயங்களை பின்னால் விரிவாகவும் முன்வைப்பேன் கன்னிமாளலே ஜும்மா பிரசங்கத்துடைய நோக்கம் கேட்டுவிட்டு நல்ல விடயங்கள் சொல்லப்பட்டது அவருக்கு நல்ல பதில் கிடைத்தது இவருக்கு நல்ல அடி இவருக்கு நல்ல குடு என்னோட ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்கின்ற பொழுதும் நம்மை கண்ணாடிக்கு முன்னால் நிறுத்தி என்னுடைய முகத்தில் என்ன அழுக்க இருக்கிறது இந்த கண்ணாடி காட்டுகிறது நான் துடைக்க வேண்டும் முகத்திலே அழுக்க இருக்கிறது கண்ணாடியிலே விளங்குகிறது நம்முடைய உருவம் யாரும் சொல்ல இந்த அழுக்கு கண்ணாடியில் இருக்கிறது என்று முகத்தில் இருக்கிறது துடைக்க வேண்டும் அதே போன்றுதான் நம்மை முன்னால் நிறுத்தி பிரசங்களை விழித்து கேட்க வேண்டும் ஜிம்மாவுடைய கிரத்தை மதிக்க வேண்டும் இங்கு அல்லா என்றிருபை நாள் ஏதோ கண்ணுக்கு விளங்குகின்ற அமைப்பிலே பெரும்பான்மையான சகோதரர்கள் சமூகப்படுத்திவிட்டோம் சில இடங்களில் அல்லது இங்கும் சிலர்கள் இருக்கலாம் பிரசங்கம் முடிந்து இக்காமத்துச் சொல்லப்படும் பொழுது சப்பிலை ஓடோடி வந்து கடமையை நிறைவேற்றுவர்கள் இவர்கள் தான் இஸ்லாத்தை குளி தோண்டி புதைக்கின்றவர்கள் பிரசங்களை கேட்பதற்கு மனசில்லை என்றால் பயப்பட வேண்டும் கண்ணியமானவர்களே நம்முடைய உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்கிறது பிரசங்கத்தை கேட்டுவிட்டு நமக்கு பிடிக்கவில்லை நம்முடைய என்ன வாழ்க்கைக்கு மாற்றமான உண்மைகளை சொல்லிவிட்டார் என்பதனால் அந்த பிரசங்கத்தை எதிர்த்து பேசுவதும் நயவஞ்சக துறை உணாசிக்க தெளிவான கோற்று குரானில் வருகிறது நபியர்கள் புத்திமொழி சொல்வார்கள் சபையில் இருந்து கேட்பார்கள் கேட்பார்கள் வெளிப்பிருந்து கேட்பார்கள் வெளியே சொன்ன பிறகு மாத கால ஆடிப்பா கொஞ்சம் முன்னாலும் என்ன சொன்னாரு ஒன்று மெங்கலையே என்று ஒரு பரிகாசமாக பேசிவிட்டு போவார்கள் என்றால் நயவஞ்சனத்துடைய அடையாளம் இந்த சபையில் யாரும் அப்படி இருக்க மாட்டீர்கள் நல்லெண்ணம் எந்த பிரசங்கத்திலே எனக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை எடுத்து நடக்க வேண்டும் கண்டி மாணவர்களே இபாதத் ஒரு முஸ்லிம் உடைய இபாதத்தில் முஸ்லிம் துறை வைக்க மாட்டார் தொழுகை நோன்பு ஏனைய வணக்கங்கள் கண்ணி மன தொழுகையுடைய விடயத்தில் ஒருவர் துறை வைத்து என்னதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் ஒரு முண்டம் தலையில்லாத ஒரு முண்டம் தான் அந்த அமல்களை செய்கிறது என்ற ஒரு எண்ணத்தோடு பார்க்க வேண்டும் தொழுகையுடையம் எந்த முஸ்லீமும் எந்த கட்டத்திலும் உயிரிழக்கும் காலமெல்லாம் புத்தி வேலை செய்கின்ற காலமெல்லாம் இரண்டு துண்டுகளாகப்பட்டாலும் கனிம உடம்பு அசைக்க முடியாவிட்டாலும் படுத்தமையில் படுக்கையிலே தொழுகை முறை காட்டப்பட்டிருக்கிறது விட முடியாது தொழுகையுடைய இடமே அதிலும் சிலரு ஜம்மா திறத்தை கூட மதித்து நேர காலத்தோடு ஜும்மாவுடைய தினத்திலே பாதித்துக் கொண்டு ஒதுக்க வேண்டிய திறத்தை கூட மதிக்காதவர் எப்படி முஸ்லிம் என்ற பட்டியலில் உலகத்தில் வாழ முடியும் கண்ணியமானவர்களே விவாதத்தில் சீராக வேண்டும் முக்கியமான பகுதி தான் இவர்கள் முஸ்லிம்கள் தானா அதை யார் என்பதை சமூகத்துக்கு காட்டுகின்ற ஒரு பகுதி தான் மாமலா கொடுக்கல் கொடுக்கல் வாங்கலிலே இஸ்லாம் கவனம் செலுத்தியது போன்று வேறு எந்த மதமும் கவனம் செலுத்தவில்லை கவனம் செலுத்தவில்லை பெரிய அளவு வரைக்கும் இஸ்லாம் கொடுக்கல் வாங்கலை சுத்தப்படுத்துகிறது ஏன் தெரியுமா கொடுக்கல் வாங்கல் சீராகாமல் என்ன அமல் செய்தாலும் அவருடைய அமல் கபுளாகாது ஆகாது ஒரு தொழுகிறார் அது சுற்றிய கருத்து பத்து திருகத்து ஆடை அணிந்திருக்கிறார் நாம் ஆயிரம் ரூபாய் உதாரணம் வைப்போம் பத்து திருகம் முப்பது ரூபாய் மீது முன்னூறு ஒரு ஆயிரம் ரூபாயுடைய ஆடை அணிந்திருக்கிறார் தொள்ளாயிரம் ரூபாய்கள் கண்ணியமானவர்களே அவருடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது இங்கு சொல்ல முடியுமா இந்த தொகையில் இருக்கின்ற எல்லோருக்கும் சொல்ல முடியுமா நான் அணிந்திருக்கின்ற முழு பணம் நான் ஒவ்வொரு பங்கு பெரியும் நான் செய்கின்ற வியாபாரம் முதல் பணம் முழுக்க என்னுடையதா நான் அனுபவிக்கின்ற லாபங்கள் முழுக்க என்னுடையதா நான் செய்கின்ற அச்சு என்னுடைய முழு சொந்த அழாறான பணமா செய்கின்ற உம்ரா நான் செய்கின்ற ஏனைய அமல்களிலே நான் பாவிக்கின்ற பொருட்கள் என்னுடையதா நான் பாவிக்கின்ற வாகனம் என்னுடையதா சிந்திப்போம் கொடுக்கல் வாங்கலை சிந்திப்போம் சொன்ன நபியவர்கள் எவ்வளவு பேர் பாருங்கள் ஒரு இரவு நேரம் இந்த நிகழ்வை கவனியங்கள் என்னைய மாறவில்லை கொடுக்கல் இன்று கேட்டால் விளங்கும் முஸ்லீம்களிடமே கேட்டால் விளங்கும் நம்மவர்களோடு வியாபாரம் செய்கிற காலம் போய்விட்டது சொல்கிறார்கள் வெத்த கூட்டம் இல்லாமல் சொல்ல வேண்டிய கட்டம் செய்யலாம் நம்மவனை நம்பிக்கைய முடியாது சொந்த உறவுகளை நம்பாத நம்ப முடியாத காலம் சொல்ல உறவுகள் கூட உறவுகளுக்கு சுரோகம் செய்கின்ற திருடுகின்ற ஏமாற்றுகின்ற கலப்படம் செய்கின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம் உறவு முறை இஸ்லாம் வலியுறுத்தி கூறியிருக்கின்ற பொழுது உறவுகள் உறவுகளுக்கு சுரோகம் செய்கின்ற காலம் நபிசலாசு அவர்கள் இரவு இந்த உருளிகளை வைத்து நம்முடைய கொடுக்கல் வாங்கலை அலசி பாருங்கள் இரவு தூக்கம் போகாமல் மனைவி கேட்கிறார்கள் என்ன வருத்தமா நோயா ஏதாவது சிரமமா என்ன வருத்தம் தூங்காமல் அங்கு இங்கு புரண்டுகிறீர்கள் பதில் தலைவழி என்றோ வயிற்று என்றோ பல்லு என்றோ இல்லை மக்களுடைய பொதுக்கத்தில் பிறருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கில் இன்ற வீட்டில் ஒரு திரகம் அல்லது ஒரு தீனார் தீகம் அல்லது ஒரு திரகம் அல்லது ஒரு தீனார் என்னுடைய வீட்டில் இன்னொருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு இருக்கிறது அதை வைத்துக் கொண்டு எனக்கு எப்படி தூக்கம் போகும் இன்று ஏசி ரூமிலே புரட்டை விட்டு தூங்குகின்ற காலம் எப்படி அவர்களை முஸ்லீம் என்று சொல்ல முடியும் எப்படி முஸ்லீம் என்ற பெயரை அந்த வாங்க முடியும் கோழிக்கணக்கில் செக்கை கொடுக்கும் பொழுதே டிபாசிட் பண்ணாது தெளிவான கோவிக்க முடியாது என்னுடைய கருத்து அல்ல நபி அவர்களுடைய நான் தெளிவாக சொல்கிறேன் முனாபிக்குடைய செக்கன் தெளிவான சான்று முனாபி அடையாள மூன்று அதிசரிக்கிறது நான்காவது அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது பேசினால் பொய் பேசுவான் வாக்களித்தால் மோசம் செய்வான் ஏமாற்றுவான் சதிமோசம் செய்வான் மாறு செய்வான் நம்பினால் துரோகம் செய்வான் கொடுக்க வேண்டிய நபர் யாருக்கு நாம் பொல்லு போட்டோம் உங்களுடைய ஊர்பாசையில் என்ன சொல்வார்கள் தெரியாது அதாவது மற்றவருடைய நடுவீக்கத்தை கலத்துவது வியாபாரத்தில் யோகர் போட்டு சிறருடைய விக்கெட்டை கிளட்டுவது சரியாக கோலை போடுவது நடுவிக்க கலரும் அவர் அவுட் இவரு முன்னேற்றம் இவருக்கு பெஜிரோ இவருக்கு லக்ஸரி வீடு இவருக்கு ஸ்டார் இவருக்கு செவன் ஸ்டார் இவருக்கு பங்களா சிறருடைய பணத்தில் பங்களாவும் பெஜிரோவும் ஜீப்பும் காணியும் தூமியும் யாருடைய விக்கெட்டை கலட்டினாரோ அவர் பகல் சாப்பாட்டுக்கு கறி வாங்க முடியாமல் இவர் உம்ரா அரமீனுக்கு பின்னால் குணத்திலே அழுதழுக்கியா மற்றவர்களுக்கு பொல்லு போட்டு விட்டு மக்காவிலே யாருக்கு பொல்லு போட்டாரோ அவருக்கு சகர் சாப்பாட்டுக்கு வக்கில்லாமல் வீட்டில் அணுகிறார்கள் நம்முடைய முஸ்லிம்களுடைய கொடுக்கல் வாங்களுடைய வல்லுநிலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சிலருக்கு இது கசக்கும் இது உண்மை பயந்து இவர் என்ன நினைப்பாரோ அவர் என்ன நினைப்பாரோ இவருக்கு சார்பாக பேச வேண்டும் அவருக்கு சார்பாக பேச வேண்டும் என்றால் இந்த மின்பரிலே அப்படிப்பட்டவர்கள் ஏற முடியாது சொல்வதை தெளிவாக உண்மையை நாகரிகமாக அழகாக சொல்லித்தான் ஆகும் சொல்லித்தான் மிக அமைதியாகவும் நிதானமாகவும் பேசுகிறேன் இது சீராகாமல் கண்டியமாக சொர்க்க வாடையும் கிடைக்காது கொடுத்தல்வார்கள் இது மாத்திர மலுத்தலை பின்மிருக்கிறது ஒன்று போதும் தெரிகளும் ஒரு திருகம் கொடுக்கின்ற நிலையில் அன்றும் தூங்க முடியாது கோரிக்கணக்களை ஏமாற்றிவிட்டு கனடாவிலும் சிங்கப்பூரிலும் சுட்டித் திருந்து சொல்லி பண்ணுகின்ற காலம் பத்து லட்சங்கள் மாதம் மாதம் ஐம்பது லாபம் தருகிறேன் இவர் ரப்படி வியாபாரம் செய்வார் எவ்வளவு கிடைக்கும் என்று அல்லாவுக்கு அசிஸ்டனாக இருக்கிறவர் இவர்தான் வேலைப்படுத்த லாபம் கிடைக்கும் என்று மறைவான எளிமை தந்தது யார் ஏமாற்று பேர் விழிகள் ஏமாற்று ஏமாற்றுவதற்கென்றே பிறந்து சமூகத்தை சீரழித்து எல்லா மதத்தவர்களிடம் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி இப்படிப்பட்ட கொடி பறக்கின்றவர்கள் திருந்த வேண்டும் முஸ்லிம்களும் இஸ்லாமும் முன்னேற கொடுக்கல் வாங்கலே நபியவர்கள் அடுத்ததாக கவனம் செலுத்தியுள்ள வெளிநாட்டு மாற்றி புதிய மாற்றி பழையதையும் புதியதையும் உதாரணம் சொல்கிறேன் காலாவதியாகிய பருப்பையும் காலாவதியாகிய ஐந்து கிலோவை புதிய பருப்பு இருபது கிலோ சேர்த்து இருபத்தைந்து கிலோ மூடை அடிக்கின்ற கலப்படம் உளவு மூடையிலே பப்பலுக்கா பப்பாசி வித் விடைகளை கலக்கின்ற கலப்படம் தேயிலையிலே சுண்ணை கலந்து சாயத்துடைய நிறத்தை காட்டுகின்ற கலப்படம் ஒவ்வொருவரும் என்ன கலப்படம் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்னென்ன வியாபாரத்தில் என்னென்ன கலப்படம் சின்ன பிள்ளை தான் கடைக்கு வருகிறது என்று சீனியில ஐம்பது கிராமத்தை குறைத்து கொடுக்கின்ற கலப்படம் சின்ன பிள்ளை தான் கடைக்கு வந்தது என்பதனால் தரமற்ற பொருட்களை அனுப்புகின்ற கலப்படம் பஜாரிலே நவீனர்கள் அழைந்து தெரிஞ்சார்கள் வசூல் பண்ணுவதைக் கல்ல மக்களுடைய பொருளாதர்களை கமி சரிப்பதைக் கல்ல யார் ஏமாற்றுகிறார் சும்மூகத்துக்குழிவத்துகிறார் என்பதை பார்ப்பதற்கு சென்ற நதியவர்கள் மாவு வியாபாரியுடைய கடையிலே மாவுகளை கையை போட்டார்கள் அவன் செக் பண்ண வருகிறான் இன்கம் டேக்ஸ் பாய்கிறான் என்று பயந்து பில் புக்கை வகிக்கிறோம் ஒரு நாளைக்கு இருபது பில் போட்டால் பத்து பில் தான் கொடுப்பது பத்து பில்க்கோடு அனுப்பிவிடுவது பில் தேவையான அனுப்பிவிடுவது துதான்சி கூடிய நான் காதலையாளம் தூசணம் பேசுபவன் முனாஃபி அது மனைவிக்கு பேசலாம் கோலியனுக்கு பேசலாம் ஊழியருக்கு பேசலாம் டிரைவருக்கு பேசலாம் மாணவனுக்கு பேசலாம் சேருக்கு பேசலாம் தூசனம் பேசுபவன் முனாபிக் எவ்வளவு அடையாது மாமையை போட்ட நபியவர்கள் என தலைப்பு பிந்தி வந்த சகோதரிகளுக்கு என்னுடைய தலைப்பை இடையிலே சொல்லிக் கொண்டால் பொருத்தமா இருக்கும் உண்மையான முஸ்லிம் என்ற வரையறைக்குள் நாம் வந்துவிட்டோமா என்ற கேள்விக்குத்தான் பிரசங்கம் பதில் பல பட்டங்களை வாங்கிவிட்டோம் பல பரிகைகளை பெறவேறப்பட்டு விட்டோம் யூனிவர்சிட்டி போய்விட்டோம் பெரிய துறைகளை பற்றி முன்னேறிவிட்டோம் மாவு மூடையில ஈரம் வேற காய்ந்த மாவ் ஒரே மூடையில ஈரமும் என்ன இதுலா நேற்றிரவு மழை பெய்தது மாவு மூடை நனைந்தது ஈரம் இருக்கிறது சொன்னியவர்கள் ஈரத்தை வேறாக வேறு விலைக்கும் கொஞ்சம் விலை குறைத்து ஏமாற்றி போடம் செய்வது என்னுடைய கருத்து அதிசங்கம் இதுதான் இதை விட பிரித்து போட்டு ஒரு விலை வைத்திருக்கலாம் அதை எப்படி கொடுத்திருக்கலாமே என்று சொல்லிவிட்டு நபியர்கள் அந்த சொன்ன வார்த்தை தான் பாருங்கள் நான் என்னுடைய பிரசங்கத்துக்கு மிக மிகச் சான்றாக அமைகின்ற நிகழ்வு கொடுக்கல் வாங்கலே செயலியர் ஆகியவர் உண்மையான முஸ்லிம் என்ற பெயரில் மரணிக்க முடியாது நாம அதிசய பாருங்கள் எங்களுக்கு கலப்படம் செய்து ஏமாற்றுபவர் சேர முடியாது யாரை பார்த்து சொல்கிறார்கள் தனக்கு பின்னால் சொல்கின்றவரை பார்த்து தன்னுடைய சட்டத்தை படிக்கின்ற நபியோட சகவாசத்தில் இருந்த ஒரு வியாபாரிக்கு உங்களுக்கும் எங்களுக்கு தொடர்பு இல்லை நாங்கள் முஸ்லீம்கள் நீங்கள் முஸ்லீமே இல்லை லைசம் உங்களுக்கு எங்களுக்கு முஸ்லீம் என்ற பெயருக்கு உங்களுக்கு வர முடியாத சகோதரர்கள் நீ என்ற பதிலுள்ளே இருக்கிறது வியாபாரத்தை சுத்தப்படுத்துவோம் அடுத்ததாக கொழுக்கள் வாங்கலை மிக பயங்கரமானதுதான் வட்டி எல்லா விடயங்களையும் பேசி முடிக்க முடியாது சுரதானமான காரமான மிக நச்சு நச்சுத்தன்மை உள்ள தலைப்புகளை சொல்கிறேன் வட்டி கண்ணியமலை வட்டியோடு சம்பந்தப்பட்டவர் விரலுக்கேற்ற வீக்கம் இல்லாததான் வட்டிக்கு காரணம் லோனடு காவல் வியாபாரம் செய்ய முடியாது என்ற மனோ சுபவந்தி யார் உண்டாக்கினார்கள் வட்டிக்கடை நடத்துகின்ற உலக மட்டத்திலே வங்கியில் ஈடுபடுகின்ற உருவாக்கினார்கள் நாம் உருவாகிவிட்டோம் ஏற்ற வீக்கம் இல்லை வாகனம் பத்து பதினைந்து லட்சம் கையில் இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு ஒரு புதிய வாகனத்தை அந்த விலைக்கு தகுந்த வாகனத்தை வாங்கலாம் இல்லை பத்து லட்சம் கையில் இருப்பவனுக்கு எழுபத்தைடைய வாகனத்தின் ஆசை எனவே வட்டி எனவே பினான்ஸ் எனவே லீஸ் கட்டி முடிக்க முடியாமல் பினான்ஸுக்கும் வாகனம் போய் பஸ் டிக்கெட்டுக்கு பணம் இல்லாமல் பட்டியல் இறங்கினால் போடுவதற்கு பார்த்தா இல்லாமல் லொஸ் ஆகும் பஸ்க்கு பணம் இல்லாமல் பசாருக்கு நான்கு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர்கள் நடந்து போகின்ற பழக்காரர்களை கண்ணால் காண்கிறோம் பட்டியலை ஊறினார்கள் சிறப்பு போலவாக்கில்லாமல் அதான் எம் அபுல்லா வட்டி அழிச்சே ஆகுவார் அல்லா சொல்கிறான் வட்டி பயங்கரம் வட்டி தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் அந்த வட்டி தொழிலை சம்பாரித்து பெற்றோர்களை அச்சி கலப்புகின்றனர் தாய் ஆடை வாங்கி கொடுக்கின்றன தாய் தந்தைக்கு வீடு கட்டி கொடுக்கின்ற காலம் ஒரு வினாவை தொடுக்கிறேன் கண்ணியமானவர்களே உங்களுடைய தாய்க்கு நீங்கள் ஒரு சாரியை வாங்கி கொடுக்கிறீர்கள் ஒரு கவனை வாங்கிக் கொடுக்கிறீர்கள் நீங்கள் வட்டியோடு தொடர்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த இலக்கத்தை பாலாக்கி நமக்கு ஊட்டிய தாய் பிரசவத்துக்கு அடுத்த ஒரு வருத்தத்தை சகித்துக் கொண்டு பெற்ற தாய் ஒரு பார்த்தேன் ஒரு மனிதரால் தாங்க முடியுமான வருத்தத்தை விட சில டிகிரிகள் சில யூனிட்டுகள் மேலதிகமான வருத்தத்தை ஒரு தாய் உணர்கிறார் பிரசவத்தின் பொழுது இன்னும் வைத்திய ஆய்வை பார்த்தேன் ஒரு மனிதனுடைய சீல் பண்ணி பாருங்கள் ஒரு விரல் ஒலிக்கினால் ஒரு விரல் ஒழிக்கினால் ஒரு சைன் முடியாது ஒரு குடி சோறு சாப்பிட முடியாது ஒரு விதல் உலுக்கினால் பைக் ஓட்ட முடியாது டிரைவ் பண்ண முடியாது ஒரு விதல் உலுக்கினால் ஒரு விதல் உடைந்தால் ஒரு கால் உலுக்கினால் ஒரு அட்டைத்து வைக்க முடியாது ஒரு மனிதனுடைய உடம்பிலே நூறு எலும்புகள் நூறு முள்ளுகள் ஒரே தடவையாக உடையும் பொழுது வருகின்ற வருஷம் பிரசவத்தின் பொழுது ஒரு வருகிறது இப்படிப்பட்ட தாயோடு தகாத உறவு கொள்வதற்கு சமமான பாவம் தான் வட்டி உம்மா உமா என்று கொஞ்சி வட்டி தொழிலை நீங்கள் செய்கிறீர்களா உமாவுக்கே நீங்கள் துரோகிகள் முகம் காட்ட வேண்டாம் யாராக இருக்கலாம் எந்த துறையில் ஈடுபடலாம் எந்த வியாபாரம் செய்யலாம் வட்டி அது சிந்தறை கலையாக இருக்கலாம் பேமண்டியாவாரியாக இருக்கலாம் இருக்கலாம் வட்டி சம்பந்தப்பட்ட தாயை பார்த்து சிரிக்க தாயோடு தகாத உறவில் இருக்கிறீர்கள் ஒரு தடவை அல்ல விபச்சார செய்ய ஒரு விபச்சாரிகள் ஒரு தடவை செய்கிறார் இரண்டு தடவை செய்கிறார் மூணு தடவை பாவம் பெரும்பாவம் அத்தரிக்க வேண்டிய பாவம் கொள்ள வேண்டிய பாவம் திருமணம் இருந்தால் அந்த தாயோடு வட்டியுடைய ஒரு டீலுக்கு வட்டியுடைய ஒரு கடுக்கல் வாங்கலுக்கு முப்பத்தி மூன்று தலைவர்கள் தகவல் உறவு கொள்கின்ற பாவம் ஒரு மிருகம் விளங்கினால் கூட வட்டி எடுக்காது வட்டிக்கு கொடுக்காது ஒரு மிருகத்துக்கு நமது வீட்டில வேறுகின்ற பூனைக்கு வட்டியுடைய விபரீதம் விளங்கினால் நமது வீட்டு எச்சிலை சின்னாது நமது வீட்டில வீசப்படுகின்ற முல்லை நாய் கழிக்காது பயங்கரம் பயங்கரம் ஆடம்பர வாழ்க்கை கிட்டவாட்டி என்று இருபத்தைந்து லட்சம் கையில் இருக்கிறது பிரேண்டிவாக இருபத்தி லட்சத்துக்கு வாகனம் இருக்கிறது சரி ஹலாலான கொடுப்பட குறைகள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுவதற்காக வேண்டிய ஹலால் உணவாக்களுடைய வழிகாட்டலே நான் எதற்கு வாங்க மாட்டேன் அந்தந்த வங்கிகளில் இருக்கின்ற உணவாக்கல் பொறுப்பு நான் எங்கு பேச மாட்டேன் ஆனால் அந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம் இல்லாதது இருபது லட்சத்தை வைத்துக் கொண்ட அறுபது லட்சத்துடைய வாகனத்தையும் வீட்டையும் பண்ணுவதனால் லீஸும் வட்டியும் ஓடியும் லோனும் கொடுத்த மகர் பெண்கள் கொடுத்த மாப்பிள்ளை சென்ற மகர் நினைவுச் சிங்கம் ஹலாலான நினைவு சிங்கம் நாம் கொடுத்த மகர் எத்தனை வீட்டில் இருக்கிறது வட்டிக்கலையிலே அழிந்து விட்டது யாருடைய கருத்தில் இருக்கிறது நாம் போட்ட மகள் யாருடைய களத்தில் மனைவி கொடுத்தவர் இறங்குவோம் தாய்க்கு துரோகம் பெண்கள் செய்தால் தந்தையோடும் இணைத்து ஒரு பகுத்தறிவு ரீதியாக அதை சிந்திக்கலாம் கனிமழை பட்டி ஒதுங்குவோம் சூதாட்டம் ஒதுங்குவோம் சூது எவ்வளவு சம்பாதித்தாலும் சூது எவ்வளவு சம்பாதித்தாலே கஷ்டம் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் எந்த நாட்டில் ஓடுகின்ற குதிரைக்கு போட்டு பேப்பரை பார்த்துக்கொண்டு ரேஸ் முடிக்கின்ற கூட்டத்திலும் நமது முஸ்லீம்கள் இல்லாமல் இல்லை இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது எப்படி இஸ்லாம் முன்னேறும் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ஆக வேண்டும் அடுத்ததாக சுருக்கமாக எங்களை சொல்லி முடிக்கிறேன் சமூக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பெற்றோரோடு உள்ள உறவு மனைவி மக்களோடு உள்ள உறவு சகோதரர்களோடு உள்ள உறவு பக்கத்து வீட்டோடு உறவு பக்கத்து கடையோடு உள்ள உறவு பிரயாணத்திலே பக்கத்திற்கோடு உறவு சீராக வேண்டும் கணவன் மனைவியுடைய உறவு சீராக வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு சீராக வேண்டும் எத்தனை பேர் பெற்றோர் ஒதுக்கி இருக்கிறோம் எத்தனை பேர் தலைப்பு மல்டிபிள் ஆனால் தலைப்பு சகல துறைகளை உள்ளடக்கிய தலைப்பு அதனால் எல்லா தலைப்புகளையும் நடக்கிறேன் ஆரம்பத்திற்கு பிரசங்கத்தை கேட்பவர்களுக்கு தெரியவருடைய தலைப்பு ஈமாளில் தொடங்கி மாசராத்தில் நிற்கிறது எல்லாவிடம் ஈமான் இபாசத் முகாம் கொடுக்கல் மிக முக்கியமான மூன்று பகுதிகளை ஊண்டி சொன்னேன் உறக்கச் சொன்னேன் புத்திசாலிகளுக்கு உள்ளம் தரப்படும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் பட்டி தொடர்புள்ளவர்கள் தாயை பார்த்து சிரிப்பதும் நகம் அந்த தாயோடு கள்ள தொடர்பு பாவம் எவ்வளவு பயங்கர தனிநீர் சிந்தித்து பாருங்கள் ரத்த கண்ணீர் ஒழிப்பீர்கள் பெற்றோர் பிள்ளை உருவெளி ஒரு நிகழ்வை மாத்திரம் இரண்டு நிகழ்வை சொல்லி நான் தலைமை தொடர்கிறேன் நான் எனக்கு வழங்கப்பட்ட நேரத்தை விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்தால் நீங்கள் எல்லோரும் அல்லாவுடைய திருப்தியை நாடி கொஞ்சம் சகித்துக்கொள்ள வேண்டும் பரிட்சை காலம் முடிஞ்சு விட்டது சீசனம் முடிஞ்சு விட்டது யாருக்கும் அவசரம் இல்லை ஒரு மணித்தியால மசிதிக்கு இருபத்தி நான்கு மணித்தியாரங்களிலே ஒரு நாளை ஒரு நாளை இந்த நாளைய விவாதித்து குறைக்க வேண்டிய நாள் முன்னோர்கள் மேதைகள் ஜும்மாவுக்கு பள்ளிக்கு வந்தால் இஷாவுக்கு தான் வீட்டுக்கு போவார்கள் நம்முடைய நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட முன்னோர்களுடைய பரம்பரை அப்படிப்பட்ட தியாகிகளாகத்தான் முஸ்லீம்களாக இருக்கிறோம் நமக்கு இந்த அவசரம் ஒரு ஐந்து நிமிடம் பேச்சு நிர்வாகத்தோடு சண்டை நேரம் சொல்ல தெரியாதா இவருக்கு நேரம் கொடுக்க தெரியாதா மூன்று மூன்றை மடத்தாலும் வீணான காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் ஆடல்களுக்கும் டிக்கெட் வாங்குவதற்கு கிவிலும் கால் வீங்கரிக்க முடியும் என்றால் அல்லரசுடைய பேச்சை சேர்ப்பதற்கு ஐந்து நிமிடம் தாமதால் நமக்கு கசப்பு வருகிறதா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே உள்ளத்தில் நயவஞ்சலம் இருப்பதற்கு தெளிவான சான்று பெற்றோருடைய உறவு ஒரு முஸ்லிம் சீராகாமல் வாழ முடியாது கபியோடு வாழ்ந்த சஹாபி அல்கமரல் எல்லாரும் கவனமாக இருக்கிறது ஒரு ரெண்டு நிகழ்வை சொல்லு ஒன்று சஹாபிக்கு நடந்தது இன்னும் ஒன்று பின்னால் அல்மார் வரவில்லை சொல்ல முடியவில்லை நபி அவர்கள் கல்ல ஞகப்படுத்தியும் களிமா வாய்க்கு வராமல் தத்தரிக்கிறார் கேட்டார்கள் பக்கத்தில் உள்ளவர்களிடம் அக்காடமி சொல்லி தொழுகையாது ஆமாம் என்றார்கள் தடுமாறுகிறார் யார் நபியுடைய சகாபி நபி பக்கத்திலே அந்த ஹசரத் இந்த ஹசரத் அந்த வழி உள்ளா யாசின் ஓதுவனா நமக்கு கலிமா வராது நம்முடைய பண்பாட்டில் மோசடி இருந்தால் களிமா வராது சக்கரத்திலே முழுக்குரா ஓதி கரைத்து வாயிலை ஓட்டினாலும் களிமா வராது என்ன பிரச்சனை தாயோடு கொஞ்சம் மனஸ்தாபம் சஹாபிக்கு தாக்குகிறது கூப்பிடுங்கள் தாயை மன்னித்து விடுங்கள் ஏதாவது மனக்கசப் பெருந்தால் மகனை மன்னித்து விடுங்கள் மன்னிக்க மாட்டேன் எனக்கு இப்படி செய்தவன் அப்படி செய்தான் அப்படி பேசியவன் இப்படி பேசியவன் பேசுகிறோமே அடிக்கிறோமே ஏசுகிறோமே உம்மாவுக்கே உம்மாவையில் பேசுகின்ற மூதேவிகள் அல்லவா நாம் உம்மாவுக்கு உம்மா எங்களுடைய உம்மம்மாவை இழுத்து சூசனம் பேசுகின்ற மன்னிக்க வேண்டும் வார்த்தை காரணமாக வருவதனால் மூதவிகள் தானே நாம் நமக்கு எப்படி களிமா வரும் சக்கரத்திலே எப்படி களிமா வரும் பாடமாக்கலாம் அவ்வளவு களிமா தைய அங்கு வராது அங்கு வராது அங்கு வாழ்க்கையில் இருந்தால் தான் வரும் கனிமரலே தாய் தாய் தான் அடித்தாலும் இந்த கருவாடு தான் ஆக்கிரியா இது கருவாட்டு கரியை பிளேட்டோடு தூக்கி வீசினாலும் தாய் தாய் தான் முகத்திலே அரைந்தாலும் தாய் தாய்தான் தந்தைக்கு ஏசினாலும் திட்டினாலும் உதைத்தாலும் தந்தை தந்தை தான் தந்தை மனசு மனசுதான் தாயுடைய மனசு மனசு தான் அவர்கள் நமக்கு உண்மையான ஈமான் தாய்மார்கள் பெற்றோர்களும் துவாரம் செய்வார்கள் அது நம்முடைய முடிவு மோசமாகவே விடமாட்டேன் கருப்பில் போட விடமாட்டேன் சொன்ன தாயே இது உலக நெருப்பு இது சக்தி குறைந்த நெருப்பு இது நீ மன்னிக்காமல் இவனுடைய உயிர் பிரிந்தால் நரக நெருப்பில் விழுவான் மறுமறை என்ன என்னுடைய சகாபியாக இருக்கிறான் பரவாயில்லை எனக்கு பின்னர் துறந்தவனாக இருக்கிறால் பரவாயில்லை உன்னுடைய உறவை துண்டித்துவிட்டு இவன் முக்தாகினார் இவன் நரகவாதி தாயுடைய முகத்தை பார்த்த எத்தனை மாதம் தாய் மார்களை வருடம்ார்களையும் பெ மகனுடைய வாயால் கிவா வழியாகிறது அவங்க விட்ஸ்வாரி பயங்கரமான நிகழ்வு ஒரு முஸ்லீம் பெற்றோருடைய உறவினசிரியராக இருப்பார் ஒரு கபிரிஸ்தானர் போய்கொண்டிருந்தார்கள் அவரே சொல்லு சம்பவம் சுருக்கமாக நேரம் போகிறது ஒரு மையவாடிலிருந்து ஒரு கபிரில் இருந்து ஒரு மனிதர் எழும்புகிறார் அசைக்கும் அகர்வு கிடைப்பட்ட நேரம் அந்த ஜனாதா எழும்புகிறது முழு உடம்பு முகம் தலை முழுக்க கலனை தலையோடு மனித உடல் எழும்பி ஒன்பது கொஞ்ச நேரம் விட்டு கீழே கபருக்குள் போகிறது அப்படி அந்த நடந்து சென்றார் ஒரு மையவாடி ஒரு வீடு அங்கே மூதாட்டி கேட்டார்கள் இப்படி ஒரு கபரிஸ்தானில் ஒரு நிகழ்வை கண்டே தாயே முகத்தோடு மனித உருவம் எழும்பியது உள்ளே போனது யார் இவரைய வரலாறு என்ன அந்த தாய் இவருடைய தாய் அல்ல இவருடைய தாயின் ஒரு தோழி இவனுக்கு இவன் வாலிபனாக இருந்தான் தொழில் பண்ணினான் குடிகாரனாக இருந்தான் கெட்டவனாக இருந்தான் சுள்ளனத்தை உள்ளவனாக இருந்தான் தாயை வதைப்படுத்தினான் தாய்க்கு சித்தகை வதை செய்தான் குடித்து விட்டு வந்து தாயை படாத பாடுபடுத்துவான் என்று சண்டை பிடிக்கிறோமே ரீலோட் காட்டா போன் வாங்கிட்டார் லேப்டாப் வாங்கித்தான் போன் வாங்கி தந்தால் தான் எக்ஸாம் லேப்டாப் வாங்கி தான் படிப்பேன் மோட்டார் பைக் வாங்கி தந்தால் தங்க ஸ்கூலுக்கு போவேன் தண்டை பிடிக்கிறோமே பெற்றோர்களுடைய நிலைமைகளை விளங்காமல் பெற்றோர்கள் நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை பாருங்கள் தாய் புத்தி சொல்லுகின்ற பொழுது எல்லாம் இவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும் சும்மா கழுதமாய் கத்தாது கழுதமாய் கத்தாது நான் குடிப்பேன் குடிக்காமல் இருப்பேன் என்னுடைய இஷ்டம் நீ கருத மாதிரி கத்தாது என்று தாய்க்கு சொல்லுவான் ஒரு நாள் மௌத்தாகினான் அடைக்கினோம் எந்த நேரத்தில் அடைக்கிறோமோ அந்த நேரத்தில் அடக்கியது வரை அதே நேரத்தில் எலும்புகிறான் அவனுடைய முகம் மூலம் கருதை முகமுகமாக இருக்கிறது தாய்க்கு கருது என்ற உருவத்தை கதாநிதி பட்டம் வாங்கி இருக்கலாம் பைத்தியம் பிளிக்காமல் மௌத்து வராது நிகழ்வு போதும் பெற்றோருடைய உறவு தந்தை சிலை வியாபாரி மகன் சரீலும் இறை நேசர் இப்ராஹிம் அலிஸ்வலாம் தந்தையை கூப்பிடுகின்ற பொழுது பாசிக்கே காப்பிரே சிலை வியாபாரியே இணை வைப்பவனே கெட்டவன் என்று கூப்பிட வேண்டும் தந்தையை கூப்பிட்ட விதத்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் மாற்று மூல தந்தையை கூப்பிட்ட விதத்தை எல்லாம் சொல்கிறார் மரியாதை மிகு பாச மிகு தந்தையே அதே பெற்றோர்களும் பெட்ட பிள்ளைகளுக்கு ஹராங்குட்டி என்று இருக்கிறோம் நாம் ஏற்றி விட்டு பிள்ளை ஹராங்குட்டியாக மாறிய பிறகு சாகுவாய் இடிவந்து சாகுவாய் கரண் பட்டு சாகுவாய் என்று பன்னிரண்டு வயதில் பதிமூன்று வயதில் இருபது வயதிலே பல்சரிலும் கிஸ்மோவிலும் அப்பாச்சியிலும் டிஸ்கவரியிலும் போகின்ற பொழுது மொட்டி மொழித்தாகிய மையத்திற்கு பக்கத்திலே பத்து வருடத்துக்கு முன்னால் பதுவா செய்த பெற்றோர்கள் தானே அதிகமாக அறிகிறோம் வருடங்கள் பிரித்தவர்கள் மக்களுக்கு ஏவிடுத்து தாவத்துடி உழைப்பு செய்தவர்கள் மகன் எதிர்கொடி தூக்கினார் மகன் எதிராக செயல்பட்டான் அந்த மகனை பார்த்து காப்பீடு நாசமா போனவனே தாண்ட ஆயிடா எல்லாம் வரும் தாழ்வு ஆயிடா சாவுடானே என் கண்ணுக்கு முன்னாடி சாவுடா என்று திட்ட வேண்டிய தந்தை எல்லோருக்கும் கூப்பிடவில்லை மகனே என்று கூப்பிடவில்லை யா குனைய என்னுடைய செல்ல மகனே இருக்கமான கப்பல்ல ஏறு ராஜா இப்படித்தான் பிள்ளைகளையும் ஒரு முஸ்லிமான தந்தையோ நடத்த வேண்டும் அவன் ஏறவில்லை பத்வா செய்யவும் இல்லை அல்லாவுடைய தன்னதை வந்தது அழிந்தவர்களில் தாண்டவர்களில் மூழ்கியவர்களில் அவன் ஆகினான் கனிமார்களே நேரம் சென்று கொண்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவிக்கு சான்றுகள் இருக்கின்றன நேரமடை கொடுக்காது கனியமானே பக்கத்து வீட்டோடு நடந்த முறை ஒரு முஸ்லிம் பக்கத்து வீட்டில் பத்தியாரியை வைத்துக் கொண்டு வயிறு படைக்க மாட்டான் இதுவே ஒரு மகத்துவமான உன்னதமான அஜீஸ் கனிவன பேசிக்கொண்டே போகலாம் அஹ்லாக் இல்லாவிட்டால் சொர்க்கத்தின் வாழை கிடைக்காது நஷ்டவாளிகளாக மாறுவோம் நற்குணத்துடைய கோளாறு நன்மைகளை அளிக்கும் நட்புணத்துடைய கோளாறு நமது நன்மைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கும் நற்குணத்துடைய கோளாறு மற்றவருடைய பாவத்தை நம்ம சுமக்கும் நாம் குடிக்கவில்லை குடிகாரனுக்கு செய்த அநியாயத்தால் குடிகாரனுடைய குடிபாவத்தை நாம் சுமப்போம் நாம் கொலை செய்யவில்லை பட்டவர்களுக்கு செய்த அநியாயத்தால் கொலைகாருடைய கொலை குற்றத்தை அத்தனை பங்குறதுக்காரன் யார் என்று தெரியுமா என்று அதிசயர்கள் வினாவாக தொடுத்து பதிலை சொன்னார்கள் அவர் மலை போன்ற கொண்டு வருவார் அஞ்சு உம்ரா தொழுகை நோன்பு தக்கால் எல்லாம் கொண்டு வருவார் எல்லா அவர்களை கொண்டு குவித்து பெருமூச்சு விடுவார் அவருக்கு எதிராக முறைப்பாடுகள் வரும் அவருக்கு எதிராக எதிர்ப்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் அவருக்கு நன்மை அவருடைய நன்மை பங்கிடப்படும் அநியாயம் செய்தார் இவரையே செய்தார் அழைத்தார் காணியை பறித்தார் வீட்டை பறித்தார் கடையை பறித்தார் முறைப்பாடுகள் செய்கின்றவர்களுடைய பாவங்களை இவர் மீது சுமத்தி அல்லா நரகத்தில் என்றார் செய்தார் கிடைக்கும் எச்சரிக்கை முஸ்லிமாக மாற வேண்டும் முஸ்லீமாக முஸ்லீம் இல்லாதவர்கள் தான் நமக்கு வெளியாகுவோம் திருந்துவோம் முஸ்லீம்களாக மாறி மற்ற பணிகளை மேற்கொள்வோம் உண்மையான முஸ்லீம்களாக நம்மை மாற்றுவானாக நல்லவனுடைய பாவங்களையும் மணி செல்வாயாக நம்முடைய பெற்றோருடைய பாவங்களையும் மனுசெல்வாயாக உட்படைய பாவங்களையும் மனுசெல்வாயாக ஒரு முஸ்லீங்கள் மூவிங்க அருடைய பாவங்களையும் மெனைசல்வையாக உண்மையான ஈமானை தருவாயாக உண்மையான அக்கலாக்கை தருவாயாக உண்மையான முஸ்லீம் என்ற தகுதியை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக ஈமானிய பண்புகளை தருவாயாக நயவஞ்சகத்தை விட்டு பாதுகாப்பாயாக லக்னத்தில சீராக்குவாயாக கொடுக்கல் வாங்கல சுத்தப்படுத்துவாயாக சமூக வாழ்க்கையில சீராக்குவாயாக பல முஸ்லீம்களுடைய எழுமைகளை சீராக்குவாயாக சிரமங்களை அகற்றி வைப்பாயாக கடன் நோய் நம்பலங்களுக்கு ஷிப்பாவை கொடுப்பாயாக ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக முஸ்லீம்களுக்கு எங்கெல்லாம் எந்த மூளை முடிக்கல என்னென்ன தேவைகள் இருக்கின்றன அனைத்து அலாதான தேவைகளையும் உங்களுடைய குஜர்தை வெட்டி தருவாய் வாழ்வு கிமாடல் மறந்திக்க நம் அனைவருக்கும் தந்தோர்வையாக அலக்துல்லா